तापत्रय विनाशाय, சச்சிந்தோோத்தியேத்தவே தாபத்தய விநாய் ஸ்ரீகிருஷ்ணா வய நேமம் பசாரேஸா சத்ங்கேவ நிமி சக்கரவர்த்தி நவயோகிகளை பார்த்து சொல்லுகிறார் ஹே அனகா பாவம் இல்லாதவர்களே அகம்னா பாபம் அனகஹான்னா பாபம் இல்லாதவன் அர்த்தம் அனகாகனால் பன்மையில் சொல்கிறார் ஓ பாவமற்றவர்களே புண்ணியசாலிகளே புண்ணியத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களே இப்படிலாம் கூப்பிடுறது தான் நம்ம ஹிந்து மதத்தோட பழக்கம் உண்மையிலே யாரையும் பாப்பினோ புண்ணியசாலின்னோ சொல்கிறத விட எல்லாரும் இறைமயமானவர்களே இறைவடிவங்களே அப்படி கூட சொல்லலாம் தப்பு கிடையாது இறைவனை நன்றாக உணர்ந்தவர்கள் எல்லோரையும் இறைவனாகவே காண்பார்கள் ஆகவே ஹே அனகா அப்படின்னு அவர்களை பார்த்து விழித்து பேசுகிறார் நிமி இதுக்கு முதல் ஸ்லோகத்தோடு கனெக்ட் பண்ணிக்கணும் உயிர்களுக்கு மனுஷ சரீரம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படி மனுஷென்மா கிடைச்சாலும் நல்ல மகான்களுடைய சங்கம் ஏற்படுறது அதைவிட துர்லபம் அப்படின்னு சொன்னார் முதல்ல சொன்னதை இங்கே ஞாபகப்படுத்திக்கணும் ஆகையினால் பவத்தா உங்கள் கிட்டே இருந்து ஆத்தியந்தம் க்ஷேமம் பிச்சாமகா மனிதனுக்கு ஆத்தியந்தம் என்றும் மாறாத நிலையான க்ஷேமத்தை க்மம்னால் பரம புருஷார்த்தமாகிய மோட்சத்தை பற்றி பிச்சாமகான்னா கேட்குறோம்னு அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சார்பில் நிமிச்சக்கரவர்த்தி கேட்கிறார் ஆத்தியம் க்ஷேமம் பிச்சாமகா வயம் மோக்த்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர ஜானத்தை தத்துவஜானத்தை எங்களுக்கெல்லாம் உபதேசிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஏன்னா அஸ்மின் சம்சாரே சத்சங்கா நிருநாம் சேவதிகி பவதி இந்த உலக வாழ்க்கையில் ஒரு அரை கணம் கூட சத்சங்களுடைய மகான்களுடைய ஒரு சேர்க்கைங்கிறது பெரிய நிதி பொக்கிஷத்துக்கு சமானம் கிடைக்காது கிடைத்தற்கு அரிதுங்கிறார் பெரும் செல்வம் ஒருவனுக்கு கிடைப்பது எவ்வளவு அரிதோ அதை காட்டிலும் பல அரிது அறிவிலும் ஒழுக்கத்திலும் அன்பிலும் சிறந்திருக்கக்கூடிய மகான்களுடைய சம்பந்தம் அரை கணம் கிடைச்சா கூட போகும் வாழ்க்கையே நமக்கு உயர்ந்த நிலைக்கு போயிடலாம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் ஆகவே நான் இந்த சத்சங்கத்தை மிஸ் பண்ண விரும்பலை உங்களை மாதிரி மகான்களை பார்த்துட்டு வாழ்க்கையை நான் வீணாக்கிக்க விரும்பலை நீங்கள் மகத்தான புண்ணியசாலிகள் புண்ணியம் பாபம் இவற்றையெல்லாம் கடந்த இறைநிலையிலே இருக்கக்கூடிய உங்களிடத்தில் நாங்கள் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கிறோம் உங்களை மாதிரி இருக்கிற மகான்களுடைய சேர்க்கை எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம் அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ள அர்த்தம் நல்லார் இணக்கத்தை எப்பொழுதும் நாடி இருக்க வேண்டும் அதை முழுமையாக பயன்படுத்தி வேண்டும் என்ற உண்மையைத்தான் இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகிறது அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிப்போம் இந்த அளவிலே செய்கிறேன் அதாத்தியந்திக்கம் க்ஷேமம் भवतो மனமார்ந்தல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்